பத்தாம் அவன் தான் என அடைந்தும் பத்தாவது புருஷன் தானாக இருந்தும் அறியாது இருத்தலே அஞ்ஞானம் தன்னை அறியாது இருந்தமையே அஞ்ஞானமாம் பத்தாம் அவன் இலை காணப்படான் பத்தாவது புருஷன் இல்லை இருந்தால் காணப்படான் காணப்படானாம் என்னும் இரு பிராந்தி இடும்பை தரும் ஆவரணம் என்கின்ற இருவகை பிராந்தியே துன்பத்தை தருகின்ற ஆவரணமாம் நதிவுள் இறந்தான் அவன் எனும் துக்கம் விட்சேபம் அக்கானல் ஆற்றிலே அப்பத்தாம்வனாகிய புருஷன் இறந்தான் என்று தரையில் முட்டிக்கொண்டு அழுதலாகிய துக்கமே உட்சேபம் வேறு ஒரு என் ஒரு துறக்கம் கிடைத்தது என மார்க்கத்தில் செல்லும் மற்றோர் ஆப்தனது வச்சனத்தால் ஓர் சொர்க்கம் இருக்கின்றதே என்று ஆகம பிரமாணத்தால் அச் சொத்தை அறிவது போல எப்படி சொர்க்கம் இருக்கிறது ஆகப்பிரமாணத்தை அயிறோமோ அப்படி போல உடனவே அறிதல் கலந்த பத்தாமாவது பத்தாவது புருஷன் இருக்கின்றான் என்றவனை அறிவதே கூறிய அவன் இலை என்றல் ஒரு பகைத்தல் பகைத்த பரோட்சம் அப்பத்தாவது புருஷன் இல்லை என்னும் முதலாவது ஆவரணத்திற்கு விரோதியாகிய பரோட்சனானமாம் ஆத்தில் பத்து பேரும் இறங்கி போனாங்களாம் அந்த கரைக்கு போயிட்டாங்களாம் திரு வந்து சரியாக இருக்க எண்ணி பார்க்கணும் பார்த்தாங்களாம் வரிசையாக நின்று நில்லுங்கன்னா நின்றுனாங்க வரிசையாக ஒன்றுக்கு போனால் ஒன்பதாவது பத்தாள் காணுங்கிறாங்க தண்ணி விட்டுனாலும் அர்த்தம் தண்ணி அப்புறம் மறந்த பிறகு பத்தாவு இல்லையே அப்புறம் வீட்டில் அம்மா திட்டுவாங்களே எல்லாம் பண்ணுறதுன்னு அதுகுறாங்களாம் அப்படிங்கிறது வந்து இஷ்டம் அப்புறம் அறுதிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு வழிபோக்கம் வந்தானா அப்போ நல்லவன்னு அர்த்தம் உரியன் ஆத்தன் அர்த்தம் போ சொல்ல இருக்காங்க அப்படி வரும்போது என்னப்பா அடுகுறீங்க இந்த மாதிரியே பத்து பேர் வந்தோம் அதில் ஒரு தாத்தல் அடிச்சிட்டு போயிட்டான் போனால் எங்கள் அம்மா அப்படி சிட்டு வாங்க என்ன பண்ணுறதுன்னா அதுலேயும் பார்த்தா அடப்பா பத்து பேர் இருக்கீங்களாப்பா பத்தாண்டு இருக்கிறான் அப்படி இல்லை அப்படியா இருந்த மாட்டான காட்டுறது வரிசா இல்லுங்க ஒவ்வொருத்தரும் நம்பர் சொல்லிட்டே வரணும் எல்லாம் வரிசும் சொல்லுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஒன்றா கரைச்சிக்கல அண்ணே இப்போ வந்தாயே பத்தாவ பத்தா வந்துட்டானே என்ன பத்தாம் சொல்லுறான் நான் பத்தாம் ஆகணும் அப்படிங்கிறான் அப்படியா சரி நீ பத்தாம் இல்லை மொத்தம் பத்து இருக்கா இல்லையா அப்போ பத்து இருக்கு இல்லை தப்பா சரி இங்கிருந்து எங்களுக்கு போகலாம் அப்படின்னா இதுவா பஞ்சாசரி இப்படி சொல்கிறார் இங்கே எங்களுக்கு போகலாம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒண்ணு பத்து பத்து இருக்க அப்படிங்கிறான் அது எப்படி வந்தானு கேக்குறான் சரி மாறி மாறி எடுக்கலாம் அப்படி மாறி மாறி என்ன எடுக்கிறாப்பா பத்து வந்துருச்சு ஆஹ் பதம் இருக்கா இருக்கான் ஒத்துக்கிட்டாங்க ஆனா ஒத்துக்கிட்டான் ஒத்துக்கிட்டா சரிதான் முதல் நான்கு என்னமா இல்லையே எப்படி வந்து பத்து அப்படின்னா அதான் சொல்ல அப்பா ஒன்ன விட்டுட்டு இல்லை அதனால பத்து இல்லை இப்ப நீ சேர்த்துக்க முதல்ல ஒன்னு போட்டுக்கோ ஒண்ணு அப்படின்னு பாரு பத்து இருக்கு அது போல நான் சொல்ல நம்மளையோ விளக்கம் சொல்றேன் இல்லன்னு சொல்ல மாட்டேன் ஆக பிரமாணம் சுருதி பிரமாணத்தை கொண்டுதான் பத்தாம இருக்கிறான்னு சொல்ற மாதிரி பிரம இருக்குன்னு ஒத்துக்கணும் சுருதி பிரமாணத்தை வச்சுக்கிட்டு ஏன் அப்படின்னு சொன்னா நமக்கு பிரமாணம் சுருதி தான் சுருதி இல்லைன்னு சொன்னாக்கா வாழ்க்கையில் ஒண்ணுமே கிடையாது அரசாங்கம் சட்டத்தை ஆட்சி பண்ணது ஆன்மீகத்துக்கு வேலை வச்சு தான் நம்ம செய்கிறோம் அதை நம்புகிறோம் இல்லைன்னா நம்பிக்கைப்படாது ஒவ்வொரு பார்த்துட்டு வந்தாங்க காசி இது வரைக்கும் போனதில்லை பாத்திரிட்டு வந்து சொல்கிறான் காசு இப்படி இருக்கணும்னு இப்போ நம்மனா தான் போகலாம் வழியா இப்போ போய் சொல்ல காசி இல்லைங்க அப்படிங்கிறான் காசி சேத்துல எல்லாம் ஒன்றும் இல்லை எங்களுக்கு கற்றுக்கிட்டு காசின்னு சொல்கிறான்னு நம்ம அப்படி அவனமைக்கிறது தான் காசி போய் சேர முடியுமா நான் போகணும் ஆசை வராது போக மாட்டோம் அப்படியா நீ பார்த்துட்டு வந்தியா அப்படி இருக்குன்னு நான் நம்புறேன்ண்ணா நல்லா நம்ப அப்புறம் இவன் நம்பன போனோம் அபராஜ் மாடுச்சு அதுபோல சுருதி நமக்கு சொல்லுது அந்த சுருதி பெருமாணத்தை வைத்து குரு அனுபவம் பட்டிருக்கார் அனுபவம் பட்ட அப்பா நான் அனுபவப்பட்டிருக்கேன் நான் போயிட்டு வந்தவேன் அப்படி போன அனுபவப்பட்டிருக்கேன் அனுபவத்தின் வாங்க சொல்றேன் சுருதி பெருமாணம் இப்படி என் இருக்கு அதனால நீ பிரம்தான் சொன்ன அவன் சொன்ன இல்லை வழிபோக்கு திருப்பி திருப்பி என்ன பார்த்தாலும் பத்து வருதா இல்லையா இருக்குன்னு பத்து அது ஒத்துக்க முதல்ல அப்புறம் நான் காட்டலாம் அப்புறம் எப்படி காட்டலாம் முதல் உண்மைக்க அவர் அடி செய்யலாம் அப்படி போல் எங்கள் ஆட்டாண்டத்தில் உன்னை மறந்து பிரமாம் தலை மரம் மறந்ததே பேதைமை பேதமை அஞ்ஞானம் என்னார் தன்னை மறந்து வந்து அஞ்ஞானம் முதல்ல பலன் இல்லை காணோம் என்றால் பகலில் ஆவரணம் மோடல் காணோம் என்பது ஆவரணம் ரெண்டு பேரு என்ன சேர்த்திக்கணும் அந்த இந்திரியங்க தத்துவம் சொல்லி பத்தாவது அது அப்புறம் பார்த்துக்கலாம் திருஷ்டாந்த முறை பத்து பேர் இருந்தாங்க ஆனாலும் தனி கிட்டே எண்ணம் அதனால பத்து இல்லை தன்னை சேர்த்துக்கிட்டு பத்து இருக்கு அதே போல அவரை பின்னால பார்த்துக்கலாம் இதுதான் திருஷ்டாந்தனுடைய விளக்கம் அப்புறம் தாஷ்டாந்த பார்த்துக்கலாம் அவருளரு முறை எண்ணி நீ தசமனத்தனை தானில் இங்கு வரு தசமன் காணப்படானோடு இகளுமரோட்சமானன் என்று இங்கு வரும் சோக நிவர்த்தியதாம் அடைந்து தனாதியல் நிலையில் சுகித்திருத்தல் தானே என் அரிக வாக்கியமாம் விசாரமேழு தொலைப்பாம் சுகித்திருத்தல் சுகித்திருந்த இதன் பொருள் சங்க நவ பொருளர் ஒழு முறை எண்ணி பின் அவன் கூட்டமாயுள்ள ஒன்பது பூலருடன் நீயே தசமன் தனித்தானே இருந்தபடி அழுத்தல் பத்தாம் அவனை கூட்டி கிரமமாக கிரமம் அந்த புல் எடுத்தல் நான் நீயே என்ன என்னவன் அர்த்தம் என்னவ நீயே பத்தாம்வது புருஷன் என கூற அப்பத்தாம் அவன் தெளிந்து தன்னை தானே உள்ளபடி பத்தாம் அவன் என்று அடைதல் இங்கு என்பவர்கள் இவ்வியாரிக சத்தையின்கண் வாரான் என்ற பத்தாவது புருஷன் இருந்தால் காணப்படானா என்னும் இரண்டாவது ஆவரணத்திற்கு விரோதியான அபரோட்ச ஞானம் நதியுல் இறந்த இப்படி போட்ட படிக்கிறதுக்கு தசமன் காணலாற்றில் இறந்துவிட்டான் என அவ்விடத்து வந்த துக்கம் நீங்குவதே சோக நிவர்த்தியாகும் தனது நிலையில் அடைந்து சுகித்து இருத்தலே தன்னுடைய சுபாவ நிலை அடைந்து சுகரமாக இருப்பதே து துங்க நிரங்குச திருப்தி என்று அறிகேன் மேலான தடையற்ற ஆனந்தம் என்று அறிகோ விசேஷ் அந்த கரணம் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் வாயுக்கள் சூட்சமாக பஞ்சபூதங்கள் அவித்தை காமம் கர்மம் ும் புரியக சரீரமும் தூளசரீரமும் ஆகிய ஒன்பது பொருளோடு ஜீவனாகிய பத்தாவது சம்சாரமாகிய காணலாற்றில் இறங்கி மௌட சரீரம் என்னும் கரையில் வந்து மோட்ச நிமித்தம் ஆராயாமல் ஆராயும் கால் புரியட்டகம் முதலிய ஒன்பதை அறிந்து கோலத்தனாகிய தனது நிஜஸ்வரூபத்தை உணராமல் சோகமடைந்து ஆப்த வருஷனாகிய சத்குருவால் தன்னை உள்ளபடி உணர்ந்து பரமானந்த கடலாக இருப்பதே தாஷ்டாந்தமாக நீ அறிவாயாக என்பதாம் அந்த ஒன்பது பேர்களுக்கு விளக்கம் அந்த கர்ணம் அந்த சேர்ந்து ஒன்று ஞானேந்திரியம் அஞ்சு சேர்ந்து ஒன்று கரிமேந்திரியம் அஞ்சு சேர்ந்து ஒன்று வாய்க்கு ஒன்று சூட்சம் பஞ்சபூதங்கள் சூட்ச பஞ்சபூதங்கள் அது அஞ்சு சேர்ந்து ஒன்று அவித்தே காமம் கருமம் என்னும் புரியட்டகா சரீரம் புரியட்ட சைரம் விவேக சொல்லாமல் இது விளக்கம் கொடுக்குறார் அதை எடுத்து போட்டிருக்கார் புரியட்டகா சரீரம்னா சூட்சரம்னு அர்த்தம் அதாவது செயல்படக்கூடிய கா சாதன சைரம் இது சாதனம் சாத்தியம் சா அதாவது சாதனம்னா கருவி இந்த கருவி செய்கிறம் அது கருவிகள் செய்யக்கூடிய இடமாக இருக்கிறதுனால இந்த சூழசம் வந்து போக ஆலயம்னு பேர் இருக்கு போக ஆலயம் இது போக சாதனம்னு பேர் போக்கியம் போ போக பொருள் உலகம் அங்கே இந்திரியங்கள் விஷயங்கள் சத்த பரிசு பிரசங்கெல்லாம் போக பொருள்கள் அனுபவிப்பான் போகி என்று சொல்லுவார்கள் அதனால் பொரிய ட்டகம சொன்னால் சூசீரமாக அர்த்தம் இது அது மீது சொல்லாமல் இந்த வழக்கம்னு சொல்லியிருக்கு அதை எடுத்து போட்டது ஆக இந்த ஒன்பது பேர் சேர்த்துக்கிறோமாங்கிறாங்க இது ஒரு முறை இப்படி இன்னும் வேறு ஏதாவது வேறு விதமாக ஒன்பது சேர்க்குறாங்க அதாவது தூளை சூட்சமா காரணம் மூணு சைரங்கள் மூணு சைரமாக மூணு அய்மானங்கள் மூணு அவஸ்தைகள் ஒன்பதாச்சும் இல்லை அப்படி ஒரு முறை உண்டு ஒன்பதான ஒன்று அதை அறிமுக அதிர்சாலமாக கூடசன் பத்தாவது மூன்று சைகங்கள் மூன்று அறிமான்கள் விஸ்வந்தேசன் பிராக்ஜன் ஜாகரசி மூணாவது சோழசிமக்கான சேரம் மூணு அது ஒன்பது கூடசன் பத்து இந்த கூடசனை அறியாமல் இந்த ஒன்பது மட்டும் நான் நானே விவகாரம் பண்ணுறது தான் அஞ்சானவன் பேரு சொல்றது அதனால் அப்படி சொல்கிறது உண்டு அது வச்சுக்கலாம் இது வச்சுக்கலாம் இது அதை விலக சொல்லாமல் கருத்து வச்சுக்கணும் அது அது வந்து கட்டுயாக்கான சொல்லப்பட்ட கருத்து அது தொழில் வேத வாக்கிய விசாரம் இனிமேல் எடுத்து பழமையும் உயர்வுமுள்ள வேதத்தின் மகா வாக்கிய விசாரத்தை மேல் எடுத்து கூறுவோம் அதற்கு மேலே வேதம் வேதத்தில் சொல்லப்பட்ட மகா வாக்கியங்கள் நான்கு வேதங்கள் நாலு மகா வாக்கியம் சொல்லப்பட்டிருந்தேன் அதனுடைய விளக்கங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான் ஆகவே தாஷ்டாந்தம் இங்கே இந்த மூணு அவஸ்தைகளோ இல்லை மூணு சைவங்கள் மூணு இதை விடணும் அதை விட்டாக பத்தாவது ஆகிய கோடத்தன் கிடைக்கும் அப்போ கோடசிலே நான் என் நிச்சயம் பண்ணணும் இதை தொம்பது விசாரமான பேர் நீ ஜீன் ஜீவீதி சித்தார்த்த போதமாய் வேதவாக்கிய மூன்று திறனாகும் அவற்றுள் வருந்தி மக முதல செய்கின்ற விதி விடுக மதுபானாதிகள் என்கைத விதிப்பொண்ணே பொருடனையே தெருட்டல் சித்தார்த்த போதக வாக்கியமாகும் என்பரும் பொருந்து மறை நான்கினும் நான் குலவாம் சித்தார்த்த போதகமாகிய மகா வாக்கியங்களின்பர் வேத வாக்கியம் விரிந்து விதி நிடேதம் சித்தார்த்த போதகம் ஆகி ஆகும் வேத வாக்கியமானது விரிவாயுள்ள விதி வாக்கியமும் நிஷேத வாக்கியமும் சித்தார்த்த போதக வாக்கியமாக மூன்று வகையாக தான் வேத இந்த மாதிரி மூணாக பிரிச்சிருக்காங்க விதி நிஷேதம் சித்தார்த்தம் அல்ல அதை பற்றி சொல்கிற அவற்றுள் வருந்தே மகம் முதலன செய்கை செய்க என்ற விதி என்ற விதி இல்லை என்றல் விதி செய்கை முதலன செய்க என்றல் செய்க என்றல் என்றாலும் வருத்தர்மங்களை செய்வாய் என்று கூறுவது விதி வாக்கியமாம் வேதத்துல விதித்தன செய்தல் விளக்கென நீக்குதல் என்று சொல்வார்கள் இ அப்படின்னு சொல்ல மட்டும் இல்ல செஞ்ச இந்த பலன் உண்டுன்னு சொல்லியிருக்கு நிக்கிய கருமனு செய்தால் சொற்கா பதவி கிடைக்கும் அப்புறம் பிராச்சித்த கரமும் செஞ்சாக்க பாவ நிவர்த்தி ஆகும் விசேஷம் அதாவது நைத்திய கர்மம் செஞ்சால் புண்ணியம் உண்டாகும் நித்திகரமும் செஞ்சாக்கா பாவ நிவர்த்தி உண்டாகும் அப்படின்னு செய் செஞ்ச பலன் கிடைக்கும் சொல்லியிருக்கு அதான் செய்ய அப்புறம் விசேத வாக்கியம் மதுபானாதிகளை விடுக என்கே நினைதும் கல் கொளித்தல் உபச்சார முதலியவற்றை விடக்கடவாய் என்று கூறு நிச்சயத வாக்கியமாக இது நிச்சயத வாக்கியம் ஆனால் தள்ளுபடி செய்யாதே என அர்த்தம் சாத்திரம் சொல்லியிருக்கேன் அப்படி அப்போது மீறி செஞ்சோம் பண்ணால் இந்த துக்கம் ஏற்படும் இந்த பாவம் டாக அதனால துக்கம் வரும் சொல்லப்பொழுது அப்புறம் எல்லாம் செஞ்சு தான் இருக்காங்க யார்னால் அதுக்கு தகுந்தமாக அனுப்பிச்சு தான் தீரணும் அப்படிக்கா நல்லா இருக்காங்களே செய்கிறோம் ப செய்கிறோம்னாக்கா இப்போ இருக்காந்து வரதான் செய்யுவான் நான் போகிறதில்ல நல்லவங்க செய்கிறாங்க இருக்கான்னு நல்லவங்க நல்லா நல்லா கஷ்டப்படுறாங்களே நீ நல்லா செஞ்சால் நல்லா கஷ்டப்படுறாங்களா முடிஞ்சத்தில் மீறி இருக்காங்க செய்ய செய்ய செஞ்சு விட்டாங்க இப்போ அது பஞ்சவென்னு அனுப்பிக்கிறாங்க அப்படியே சவணம் பண்ணணும் ஏன்னா இது முதல் ஜென்மமாக இருந்தால் அவன் கேட்குற கேளுக்கும் பதில் சரிதான் இது எத்தனையோ ஜென்மங்கல எத்தனையோ எப்படி எப்படி பண்ணதோ இன்னும் எத்தனை ஜென்மோ இருக்கும் எப்படி இருக்கோ அதி ரு திருத்தமாயில் உள்ள பிரம்மத்திற்கும் ஆத்மாவிற்கும் ஐக்கியார்த்தத்தை தெளிவாக கூறுவது சித்தார்த்த போதக வாக்கியம் ஆகும் என்று சித்தார்த்த போத என்ன அர்த்தம் சித்தித்துள்ள அர்த்தமான அர்த்தம் ஏற்கனவே அந்த பூனை சித்திச்சு இருக்கு பூசா ஒன்றும் வரதில்லை பிராப்தத்தின் பிராபியம் என்று சொல்லப்படுது அடதி நடுவுதான் ஞானத்தின் பயன்கள் நாலு கிருத கிரித்தியம் துக்காபாவம் சர்வகமாப்தி பிராத்தியத்தின் பிராபியம் அடைந்து நடுவு அடைந்த வசதி அடைந்த வசதி தான் வேணும் இல்லை தத்துவ ஞானம் வந்தால் பூசா ஒருத்த கண்டுபிடிக்கிறது இல்லை பூசா பொருள் ஈட்டுறோம் அது புது பொருள் வருது இங்க அப்படி இல்லை இங்கு ஏழு தான் கண்ணசாமியில் நியாயம் பத்தாம் மகன் என்ன புதுசாக வந்துட்டான்னா அவனே தான் மறந்தான் அப்ப கண்ணத்தில் இருக்கிற மறந்து போச்சு ஞாபகப்படுத்திக்கிறது அதே போல அடைஞ்சது நடைபெண் பேர் பிராப்தத்தின் பிராப்தியம் நம்ம நான் மறந்துட்டோம் ஞாபகப்படுத்திக்கிறது தான் இதுதான் சித்தார்த்தம் வருதுன்னா சித்தித்த பொருளே தான் சித்தி நாம் ஞாபகப்படுத்திக்கிறது அப்படி ஞாபகப்படுத்துகிறது முறை சொல்லப்படுது அதே மகா வாக்கிய விசாரம் பெறும் பொருந்து மறைதான் நான்கிலும் கர்ம உபாசனை ஞானம் என்னும் மூன்று காண்டத்திலும் பொருந்தியுள்ள இருக்கு யஜூர் சாமம் அதர்வணம் என்னும் நான்கு வேதங்களிலும் சித்தார்த்த போதகமாகிய மகா வாக்கியங்கள் நான்குலவாம் சித்தமான பொருளை போதிப்பதாகிய மகா வாக்கியங்கள் நான்கு இருக்கின்றன விசேஷ உரை நான்கு மகா வாக்கியங்கள் பிரஜானம் பிரம்மம் இது மரண வாக்கியம் முதல்ல அது போடணும் ஏன்னா இது வேதப்படி ஒரு பிரஜான பிரம்மன்னா ரிக் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு யஜுர்வேதம் அகம்பிரம் அஸ்விஜுர்வேதம் அப்புறம் ரிக் யூ சியாம வேதம் சாம வேதத்தில் சத்தமசி இது உபதேச வாக்கியம் அயமாத்மா பிரமம் யார்தம் இது சம்மத வாக்கியம் பெரும் அதாவது உபதேச வாக்கியத்தினால் உபதேசம் பெற்றுக்கொண்டு அப்புறமேலே என்ன செய்யணும் வாக்கியங்களில் சம்மத வாக்கியம் ஏற்றுக்கணும் அய அகமாத்மா அயமாத்மா அண்ணன் சம்மதம் சம்மதி வாக்கியம் பெயர் ஆமின் சொன்ன சரிதான் அப்படிங்குறது அப்படி சொன்ன சரிதான்னு சொன்னால் ஞானம் வந்துடுச்சேன் மரணம் பண்ணணும் அகம்பரமாஸ்மி அபியாசம் மரணம் அபியாஸ் வாக்கியம் பேர் அப்புறம் பிரஜான பிரம்மன்னா மேலான எஞ்சியிருக்கின்ற ஆயர் எது பிரம்மம் அது இது மரண வாக்கியம் போட்டிருக்கீங்க இது அனுபூதி வாக்கியம் இதுதான் அகம்பிரமாஷ்மிங்கிறது அபியாஸ் வாக்கியம் தான் இது சம்மத வாக்கியம் பேர் அதாவது உபதேசம் கேட்ட பிறகு சம்மதிக்கிறது ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரி தான் அப்புறம் அபியாசம் பண்ணணும் அகம்பர மாதமே அபியாசம் பண்ணணும் அப்புறம் அபியாதம் பண்ண பிறகு சாட்சா்காரம் ஏற்படும் அது என்ன பேரறிவே பிரம்மம் விசாரம் பண்ண பண்ண எது எஞ்சியிருக்கிறதோ அப்புறம் என்ன மேலான எஞ்சிருக்குன்னு அர்த்தம் அது பேரறிவு பெருசு எஞ்சிருது என்ன ஆத்மா தான் இருக்குது அதே அறிவுடுமா இருக்குது பிரம்மம் என்று முடிவு பண்ணுறது அந்த முடிவு சா சாட்சி வாக்கியம் ஆனா எல்லா வாக்கியம் லட்சணாவில விஷயமே ஒன்றிய சக்திவர்த்திக்கு விஷயம் அல்ல பெரிய சாமி எழுதி கையெழுத்துல பாக்கலாம் சகலமும் நார்மகா வாக்கியமும் லட்சாவர்த்திக்குதான் சக்திவர்த்தி கெட்டாது அப்படின்னு இருக்காரு உரைத்தவையுள் சிறந்தன்று சாமமரை புகழும் ஓங்கு தத்துவசி மகா வாக்கியமாக பரத்தலு தற்பத தொம்பதொடமாய் பதமூன்றாம் சிவமுயிர்க்கு சிவமுயிரங்கவற்றயக்கமுறையே அர்த்ததமே பதார்த்தம் உடுவாக்கி அர்த்தங்க டமக்கு சம்பந்த முறை மூன்றாம் விரிக்கிழவை சமானாதிகரணம் பெண் விசேட விசேடமாம் முப்பது நாலாவது பாட்டில் சென்ற விதி நிசேடம் சித்தார்த்தம் சொன்னார் சித்தித்தர்த்தம் ஏற்கனவே இருக்கு முடிஞ்ச பிறகு இப்போது தற்பத தொம்பதிபதை பற்றி வளர்க்கிறார் அதற்கு சத்துவ கூட இந்த சாமி எடுத்து போட்டு விசேஷ உரையில் பார்க்கணும் இதன் பொருள் உரைத்தாவே உள் சிறந்தது கூறிய அந்நான்கு வாக்கியங்களுள் சிறப்புட்டு இளங்குவது நல் சாமமறை புகழும் ஓங்கு தத்துவம் அசிவாக்கியம் ஈசனை இன்புற செய்த நல்ல சமவேதமானது கூறுவது உண்மை உணர்த்தும் உயர்வு பொருந்திய தத்துவம் அசி மகாவாக்கியமாம் ஈசனை போக்கச் செய்தது சாமவேதம் சாமி வேதம் இசையோடு கூடியதுன்னு பேர் அந்த இசை மயங்கினார் ராவணன் தன் தலையை எடுத்து நரம்பு எடுத்து வேணையாக வச்சு வாசித்தால் சொல்லப்படுது கைலாசத்துக்கும் போது மாட்டிக்கிட்டார் அப்போது நாரதகுனு சொன்னாரன் சாமி வேதம் படி அவருக்கு அது ரொம்ப பிரிய அப்படின்னார் அப்போ சாமி உடனே சந்தோஷப்பட்டு தடைத்திட்டார் அப்புறம் அவன் வெளியே வந்துட்டான் மலைக்கு இடையே இட இழை இருந்து கும்பிட்டு கேட்டான் தப்பும் மன்னிக்கணும் சரி இனிமேல் என்ன செய்யணும் எனக்கு அனுகிரகம் பண்ணும் அவர் தானே இந்த சிவலிங்கம் கொடுத்து இது பூஜை பண்ணான் அப்படின்னு சொன்னாரான் அவர் சொன்ன பண்ண எடுத்துக்கிட்டு ஆனால் அவன் நிபந்தனை கீழே வச்சா அது எடுக்க முடியாது அப்புறம் எங்கே போனாலும் கொண்டு போய் எங்கே வைக்கணும் அவன் வச்சுக்கொண்டு இதை லங்கைக்கு போயிட்டோம்னா அங்கே வச்சுக்கிட்டு பூச்சை போட்டால் அவனுக்கு ரொம்ப ஆற்றல் இன்னும் வந்துடும் அதனால பிள்ளையார்கிட்ட சொன்னாங்களாம் அது எப்படியோ தந்திரமா இடையிலே பதுக்கி வைக்க மாதிரி செய்யுங்கன்னார சரி உடனே யமுனை கூப்பிட்டாங்க அவர் ஒன்றுக்கு வர்ற மாதிரி செய்யுங்க ஒன்றுக்கு ரெண்டுக்கு வர மாதிரி நான் ஆ யமன் தானே மலஜினம் கழிக்கிறது அதி தெய்வம் வந்துடுச்சு வந்தவுடனே கோகரணம்னு சொல்கிறாங்களே இப்போ அந்த இடத்துக்கு வரும்போது அதிகமாக போச்சு ஆக பிள்ளையார் சின்ன பையனா ஏன் மாடு மேய்ச்சாரு சரி ஏ தம்பி இது கையில் வச்சுக்க கீழே வைக்கக்கூடாது ஆனால் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்க ஒன்று ரெண்டு வருது சரி பார்த்துக்கிறேன் ஆனால் ஒன்று நான் ஒன்று ரெண்டு மூணுன்னு கூப்பிடுவேன் அது வந்துடணும் இன்னும் கீழே வச்சிருவேன் என்ன சொல்கிறேன் அப்படி இல்லை அது கூட வந்துடுறேன்ப்பா அப்படின்னா கீழே வச்சுக்கிட்டாரு அதை போல உடனே மூணு கூப்பிட்டார் ஒன்று ரெண்டு போனேன்னாரு வருவாடா ஒன்று ரெண்டு போயிட்டு வரல கீழே வச்சுட்டார் வச்சுட்டா அப்புறம் வந்தார் அந்த ஒன்று என்ன கீழே வச்சுட்டேன் அப்படின்னா நான் மூணு முறை ஏன் வரல என்னப்பா அதுக்குள்ளே முடியுமான்னா சரி அதான் வச்சுட்டேன் இருந்து போனா போய் அப்படின்னா எடுக்குவார் இல்லையா பறித்து போயிடுச்சேன் அங்கேயே அப்புறம்தான் பிடித்து எடுத்து எடுக்கும்போது ஒரு பக்கம் பிடிச்சு எடுத்தாரான் ஒரு நீண்டு போய்ச்சேன் அதாவது கோகரணம்னு போயிருக்கு காரணம் அந்த மாடு கோன்னா மாடு கரணம்னா காது மாடு காது நீண்டு போய்ச்சான் இந்த பையனை அடிக்க வந்தால் ராவன் வரும்போது அதை ஓடி போயிட்டார்கள் அவ்வளோதான் அப்படின்னு கதை ராமாயணத்தில் ஒரு பகுதி அப்படி சமவேதம் ஈஸ்வரனை மகிழ்விக்கக்கூடிய சாமி அதனால இங்கேயும் வேதம் படிக்கும் பாருங்க சாம்வேத பிரியா சாம்வேதம் அப்படிம்பாங்க ஆற்றுவாங்க அவங்க இதையாக இருக்கும் அப்படிங்கிற இப்பெல்லாம் அவர் கூட பாடு படிக்க மாட்டேங்கிறாங்க எல்லா வேதம் ஒன்று கொஞ்சம் நேரத்தை ஒரு நிமிஷத்தில் முடிச்சிடறாங்க இப்பெல்லாம் சுருக்கம் இப்படி சாம்வேதமானது கூறுவது என்ன சொல்லுது அதில் தத்துவத்தக அங்கு அதற்கு படத்தில் உரு அவ்வேகத்தில் உள்ள தத்தவசி மகா வாக்கியத்திற்கு எல்லாயிருக்கு வாப்பட்டுக்கோங்க பொருள் விரிந்திருக்கின்ற தத்பதம் தொம்பதத்தோடு அசிபதமாய் பதம் ஒன்று தத்பதமும் தொம்பதமும் அசிபதமும் ஆக பதம் மூன்று உண்டு அங்கு அவற்றுக்கு முறையே சிவம் உயிர் ஐக்கம் அருத்தம் எனலாம் வாக்கியத்தில் தத்துவம் அசி என்னும் பதங்களுக்கு கிரமமாக பிரம்மமும் ஆத்மாவும் அபேதமே பொருள் என்று பொருளாகும் பதம் பதார்த்தம் பதமும் பதார்த்தமும் வாக்கியார்த்தங்கள் வாக்கியார்த்தங்களுக்கும் இது எழுதணுமா பதம் பத விளக்கா பதம் பதில் கிர சம்பந்த சம்பந்தங்கள் சம்பந்தங்கள் சிகரண சம்பந்தம்சேடிய இலக்கியம் ஒரு இலக்கணம் பின்னர் விசேஷன விசேஷிய பாவ சம்பந்தம் லட்சிய லட்சிய சம்சனமாக லட்சண பாவ சம்பந்தம் ஆவதான் எல்லா சமநாதிகாரி பாவ சம்பந்தம் விசேட விசேடிய பாவ சம்பந்தம் என்று மூன்று சம்பந்தம் பிரிக்கிறாங்க இனி விசேஷ உரை தத்துவமசி என்னும் மகா வாக்கியத்தில் உள்ள தத்துவம் என்னும் இரண்டு பதங்களுக்கும் பரஸ்பரம் சமானாதிகரணிய சம்பந்தமும் அவ்விரு பதங்களின் அர்த்தம் இரண்டிற்கும் பரஸ்பரம் விசேஷன விசேஷ பாவ சம்பந்தமும் தத்துவம் என்னும் வாக்கியத்திற்கும் அல்லது அதன் அர்த்தத்திற்கும் அகண்ட சேதனத்தோடு இலட்சிய லட்சண பாவ சம்பந்தமும் உண்டென்பது இங்கு உணரப்போ உணர வேண்டும் இம்மூன்றும் மகாவாக்கியத்திற்கு சகாரிகளாம் அதன் பிறகு இன்னும் கிளக்கிறார் பின்ன பின்னமாய பிரவருத்திக்குணும் நிமித்தங்களாய சப்தங்களுக்கு எவ்வளோ ஏகார்த்தத்தில் பிரவர்த்தி உண்டோ அதுவே இச்சம்பந்தங்களுக்கும் பரஸ்பரம் சமநாதீகரணியம் சம்பந்தமாகும் அதிகரணம் என்ன இடம் சமானம் என்ன ஒரே அளவா இருக்கிறது அர்த்தம் ஒரே இடமா கொண்டது அர்த்தம் அப்படிங்கிறது இனிய விளக்கணும் திருஷ்டாந்தம் சோயம் தேவதி சக சப்தமோடு சப்தமோ அேவதத்தனது வாசகமாம் அயம் சப்தமும் தேவதத்தனது வாசகமாம் ஆண்டு ஒரே தேவதத்தின் பிரவருத்திக்கு நிமித்தம் அத் தேச கால விசிட்டமும் அயம் சப்தத்தின் பிரவிறிக்கு நிமித்தம் இதேச கால விசிஷ்டமும் விஷித்துவமும் ஆம் இவ்விரு சப்தங்களும் பாகிதனையால் அத்தியேச கால விசிஷ்டத்துவமும் இதேச கால விஷித்திய விரோத அம்சங்களை பரித்தியாகம் செய்து ஒரே தேவதத்தை பெண்டத்தை போதிப்பதாம் இதுவே சமானாதிகாரணிய சம்பந்தமும் வாக்கிய இரு சப்தங்களின் அர்த்தங்களுக்கு உள்ள பரஸ்பரம் விரோதத்தை நிவர்த்திப்பது விசேஷ விசேஷ சம்பந்தமும் ஆண்டு சகசப்தத்தின் அர்த்தம் விசேஷமும் அயம் சப்தத்தினர் அர்த்தம் ரெண்டாவது முற்கூறிய வாக்கியத்தில் இரு சப்தங்களின் அர்த்தங்களுக்குள்ள பரஸ்பர விரோதத்தை நிவர்த்திப்பது விசேஷன விசேஷிய பாவ சம்பந்தமாம் ஆண்டு சக சப்தத்தின் அர்த்தம் விசேஷியமும் அகம் சப்தத்தின் அர்த்தம் விசேஷனமும் ஆம் சோயம் என்னும் வாக்கிய பிரயோகத்தில் ஆம் அயம் சப்தத்தின் அர்த்தம் விசேஷமும் சகசப்தத்தின் அர்த்தம் விசேஷனமும் அயம் பிரயோகத்தில் ஆம் இது சொன்ன பாட்டு இருக்கு சோம் தேவதத்தன் பாட்டு வந்து இது வேதாந்தத்தில் அந்த இந்த தேவதத்தன் என்பது கருத்து சோ அயம் அயம் அண்ணா இந்த சோ அந்த அந்த இந்த தேவதத்தன் தேவதத்தன் ஒருவனா இருக்க ரெண்டு அந்த இந்த தேனால அந்த அந்த காலம் அந்த தேசம் இந்த காலம் தேசம் என்று பிரிபடுகிறது அதில் விசேஷனம் விசேஷியம் அந்த காலம் இருக்கே அது விசேஷனம் இந்த காலம் விசேஷியம் அதோட ஏகத்தம் பண்ணணும் உதாரணமாக சொல்லுவார்கள் காசிகளை ஒரு ராஜன் ஊரில் போய்ட்டு போது ஒரு சன்னியாசி பார்த்தானா ரெண்டு சன்னியாசி பார்த்தாங்க அந்த ஊர் இல்லத்தில் ராஜா பார்த்துட்டு அப்புறம் பிற்காலம் படனாளி ஆசிராமிட்டு இருக்க ராமேஸ்வரம் வந்தாங்களாம் ராமேஸ்வரத்தில் ஒரு ஆளை பார்த்தாங்களாம் ஒருத்தர் சொன்னாராம் நாங்கள் ராஜாவாக பார்த்தோம்னா அவர் தான் இப்போ சன்னியாசி வந்திருக்காராப்பா இன்னொருத்தர் சொன்னாராம் அது எப்படி முடியும் அவர் ராஜா இல்லை என்ன சன்னியாசி இல்லை என்ன அந்த காலம் தேசம் அந்த காலம் அந்த தேசம் அந்த ஆடம்பர உடைகள் இதெல்லாம் நீக்குது இந்த காலம் இப்போ சன்னியாசி காயுடை ஜாடி மீச இதெல்லாம் நீக்கிறேன் ஒரு பெண்டை மட்டும் பாருங்கள் அதாவது மனித இனித மட்டும் கவனி நல்லா கவனித்து பாருங்கள் நான் முகம் அவருடைய உடம்பு உடம்பு அங்கே உள்ளே இருக்கலாம் உள்ளே உள்ளேன் அதுவும் வேலை உடம்பே முகத்தை பாருங்கள்ல அப்படி பார்த்த பிறகு இந்த விசேஷண விசேஷங்கள்லாம் போயிடுச்சு அது விசேஷம் இது விசேஷம் அதோடு கூடியது விசேஷத்தோடு கூடியது தான் இது நீக்கிட்ட ஒன்னா அப்புறம் என்ன இருக்கு ஒரு பெண்டம் மட்டும்தான் இருக்கு ஒரு சைரம் தான் இருக்கு அப்போ அந்த சரீரம் யாரு அவன் தான் அங்கே பார்த்தாலும் இங்கே தான் ரெண்டு பேரும் ஒன்று தான் என்று முடிவு உதாரணம் சொல்லது அந்த தேவதன் அவனே இவன் அப்படிங்கிறது அந்த காலம் அந்த தேசம் அந்த மறந்து இந்த காலம் அந்த தேசமே சூழ்நிலையெல்லாம் மறந்து பார்த்தா ஒரு நபர் து அதன் அவர்கள் ஒன்றுத்தான வழிய ரெண்டு வகைப்பட்ட விசேஷன விசேஷங்கள்ல நீக்கணும் சொல்றாங்க அப்புறம் இது விசேஷ விசேஷ பாவ சம்பந்தம் பேர் மூன்றாம் இரண்டு அறிவிப்பதில் லட்சணமும் அறிய யோக்கியமாவதில் லட்சியம் ஆம் சோயம் என்னும் இரு பதங்களால் அல்லது இரு பதங்களின் அர்த்தங்களால் இரு விரோதி அம்சங்களை விட்டு விரோதமின்றிய அத் தேவதம் அியப்படுவதாம் அதனால் பதங்களும் பதார்த்தங்களும் லட்சணமா அத் தேவதற்ற பிண்டம் லட்சியமாக லட்சணம் லட்சணம்னா இலக்கணம் அடையாளங்கள் அப்போது அதிஷ்டானமாகிய ஒரு பொருள் இருக்கிறது பிண்டமாக இருக்கு மணி சரீரம் அதுதான் லட்சியம்னு பேர் அதன் பிறகு டாக்டர் அந்த கொண்டு வர்றார் அங்கனவே தத்துவசி என்னும் மகா வாக்கியத்துள்ள தத் பதமோ பரோட்சத்துவ சர்வக்ஷத்துவாதி தர்ம விசேஷ்ட ஈஸ்வர சைதன்யத்தின் வாசகமா தத் பதம் அது அது ஒன்று சொன்னதுனால பரோட்சம் என்று பரோட்சமாக சொல்லப்பட்ட அதனை சுருதி பிரமாணத்தை கொண்டு ஈஸ்வரனும் மாயையும் சம்பந்தத்துக்காக வரக்கூடிய பஞ்ச இதெல்லாம் விசேஷ விசேஷங்கள் பெறும் தர்ம விசிட்ட ஈஸ்வர வாசகமாம் துவம்பதமும் அபரோட்சத்துவ அற்பக்ஞத்வாதி தர்ம ஜீவ சைதன்யத்தின் வாசகமாம் துவம் நீ நான் அற்பக்ஞன் நான் அபரோட்சனாக இருக்கிறேன் நான் ஆத்மசக்தியுடையவன் இப்படிப்பட்ட தர்மங்கள் அனுபவத்தில் உள்ளது ஆண்டு தற்பதத்தின் பிரவர்த்திக்கு நிமித்தம் பரோட்சத்வாதி தர்ம விசிஷ்ட தன்மையாம் உள்ள சாஸ்திர பிரமாணத்தை தொம்பதத்திற்கு அனுபவமான அவளுக்கு தெரியுது அதனால இந்த விதி விசேஷந்தான் விசேஷந்தான் அதனால் தத்துவம் என்னும் இருபதங்களின் பிரவருத்திக்கு நிமித்தம் பின்ன பின்னங்களாம் அது துள் இருக்கு இது வேற அதிகாரம் தான் இவ்விருத பத இவ்விரு பதங்கள் பாகத்தியாக ஒரு அகண்ட சைதன்யத்தின் போதகமா இதுவே அப்பதங்களின் பரஸ்பர சமானாதிகரணிய சம்பந்தமா ஆகவே இந்த ரெண்டு பதங்களுடைய சம்பந்தங்களை விசேஷ பாவத்தை நீக்கிட்டோம்னு சொன்னால் விசேஷமின்றி எஞ்சி ஒரு தேவத்தை சரீரம் எப்படி மிஞ்சினதோ திருஷ்டாந்தத்தில் அஷ்டாந்தத்தில் ஜீவனுக்குரிய அற்பக்வாதி அபரோச்சம் இதெல்லாம் நீக்கிட்டோம்னா அங்கே பரோட்சத்துவாதி பரோட்சத்துவம் முதல்ல விசேஷம் நீக்கிட்டமுன்னா ரெண்டுக்கும் அதிஷ்டானமாக ஒரு சாதனம் தான் மிஞ்சி அந்த மிஞ்சி இருக்கிறது எது அங்கே ஈஸ்வருக்கு அடித்தானமாகிய பிரமமும் இங்கே ஜீவனுக்கு அடிச்சாரம் கூடசன் வெஞ்சிருக்கு இந்த கோடசனுக்கும் பிரமத்துக்கும் எப்போது ஏகத்தம் இது சமானாதிகர் சமாதிரி ரெண்டு பேர் முக்கிய சமாளியம் பா சமான ரெண்டு பேரும் இது முக்கிய சமாள பேர் இது ரெண்டாவது தற்பதார்த்த ரூப ஈஸ்வர சைதன்யத்திற்கு சைதன்யத்திற்கும் தொம்பதார்த்த ரூப ஜீவ சைதன்யத்திற்கும் பரஸ்பரம் வேத பிராந்தியை நிவிறி செய்வதாக உள்ளது விசேசிய விசேஷிய விசேஷமாம் தத்துவம் வாக்கிய பிரயோகத்தில் தற்பதார்த்தம் விசேஷமாம் விசேஷனமாம் அது விசேஷனம் இது விசேஷம் என விசேஷத்தோடு கூடியதன் அர்த்தம் தத் அசி என்னும் வாக்கிய பிரயோகத்தில் சுவம்பதார்த்தம் விசேஷியமாம் தத் பதார்த்தம் விசேஷனமாம் இங்கே நம் தத்துவம் பதார்த்தங்களுக்கு பரஸ்பரம் அபேதரூபத்தால் தத் பதார்த்தத்தில் பிராந்தி நீக்கத்தின் பொருட்டு தத் பதார்த்தத்தை உத்தேசியமாய் துவம்பத தன்மையை தன்மையும் தன்மயமாக்கப்பட்டதாம் சுவம்பத தன்மையாக்கப்பட்டதாம் பரிசனத்துவ பிராந்தி நீக்கத்தின் பொருட்டு உத்தேசித்து தற்பதார்த்தத்தை அமைக்கப்பட்டதாம் இவ்விதம் விசேஷ விசேஷ பாவம் செய்வதால் இரண்டாவது பேதமயல் நீங்கும் மூன்றாவது தத்துவம் என்னும் இருபதங்கட்கும் அவ்விரு பதங்களின் அர்த்தரூபமான ஈஸ்வர ஜீவ இவர்களுக்கும் வாக்கியார்த்த வடிவ அகண்ட சைதன்யத்தோடு லட்சண லட்சிய பாவ சம்பந்தமாம் அவ்விரு பதங்களும் பதார்த்தங்களும் பரோட்சத்துவ அபரோட்சத்துவாதி விருத்த தர்மங்களை பரிகரித்து அவ்விருத்த அகண்ட சைதன்யத்தையே அறிவிப்பதாம் அதனால் அப்பதங்களினும் பதார்த்தங்களினோ இலக்கண இலக்கணத்தன்மையும் அவ்வகண்ட சைதன்யத்தில் லட்சியத்தன்மையும் உழவாம் என்று தத்துவான சந்தானம் கூறுவதாம் எல்லா சாத்திரங்களும் தான் சொல்றது தத்துவான சந்தானம் மட்டுமில்லை ஆகவே இந்த சோயம் தேவதத்தன் என்ற வாக்கியத்தை வைத்துத்தான் தத்துவசமாக வைத்ததுக்கு தாட்டானதில் பொறுத்துக்காட்டு பழக்கம் ஓரளவுக்கு சொல்லியாச்சு ஏதாவது சந்தேகம் தான் கேட்கலாம் விசாரம் பண்ணுவோம் சச்சானந்த சித்திக்கிறது தொம்பதம் சச்சானந்தோட வந்தான் லட்சியார்த்தம் கூட சற்பதம் சுருதியின் பிரமாணத்தை கொண்டு தச்சியானது நிர்ணயம் பண்ணுறோம் அது அபரோச்சம் இல்லை தொம்பத அபரோட்சம் எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் சச்சானமித்த அனுபவம் இருக்கு அதுபோல அங்கே ஈஸ்வரனுக்கு சச்சிதானந்தது நமக்கு அனுபவம் கிடையாதுனால சுருதி பெருமாணத்தை வச்சு ஒத்துக்கணும் அதனால் இங்கே எந்த சச்சிதானந்தம் அனுபவமாக இருக்கிறதோ அதையே சொலித்த அவசையில் சுருதி பெருமாணத்தின் மூலமாக ஈஸ்வரன் சொல்லப்பட்டிருக்கு ஈஸ்வரன் விஷாரமாகிய சொல்லப்பட்டிருக்கு அதனால ரெண்டுக்கு ஏகத்தும் சித்திக்குது என்பது கருத்து அதனால் சச்சிதானந்தால் இது அனுமான பரமார்த்தை அறிகிறது அப்படிங்கிற மாதிரி இங்கே சச்சிதானந்தால் பிரம்மத்துக்கும் கூடசனுக்கு ஏகத்த உண்டு எது போல சூழ்த்தியை போல அடுக்கலை போல மாதிரி பிரம்மத்துக்கும் கூடசனுக்கும் அந்த இலக்கணம் பொருத்தமாக இருக்குது இது சச்சிதா சச்சிதானந்தம் என்பதை சுளுத்தியில் அனுபவமாக காண்கிறோம் சுருதியும் சொல்லுது நீ சச்சானந்தடிமாக இருக்கிறாய் என்று அது சுழுத்தியில் உன்னுடைய உண்மை சுரூபத்தில் அகத்தம் அடைகிறாய் என்றும் சொல்லியிருக்கு அதனால் விசாரத்தினால் சுருதி அனுபவத்தினால ஜீவனுக்கு சச்சியானந்தம் சித்திக்குது பிரம்மத்துக்கு அழைச்ச சச்சியானந்தம்ங்கிறது சுருதி பரமானம் யுக்தி பிரமாணம் உண்டு அனுபவ பிரமாணம் கிடையாது அதனாலே அதோட சேர்த்துக்கணும் அதுக்கு தான் குறுக்கு நடுக்கு போத பிரவாதம் செய்யணும்னு சொல்லுவாங்க அது நான் நான் அது என்று அபியாசம் பண்ணணும் அப்படி பண்ணும்போது பரோட்சத்தை பிராந்தி பரிசுத்த பிராந்தி ரெண்டு இருக்கு அது நீங்கும் பரோட்சத்தை பிராந்தி அப்படிங்கிறது ஈஸ்வரன் அது பிரம்மம் நானுன்னு சொல்லும்போது பிரம்மம் பரோட்சமாக இருக்குது அது பிராந்தி நீங்கணும்னா பரோட்சமாக இருக்கிற வசுவை அபரோட்சமாக இருக்கிறது கூடஸ்தனை சேர்த்திக்கணும் அப்படி சேர்த்திக்கும் அது பரோட்ச பிராந்தி நீங்க போகுது அந்த மயக்கம் போயிருக்கு பரிச்ச பிராந்திருக்கு இப்போ நமக்கு சச்சானந்தம் அமைச்சு கூடஸ்தன் அனுபவமாக இருக்கு நான் கூடஸ்தன் நான் பிரம்மம் அதாவது ஐச்சானு ஜீனமாக இருக்கிறேன் ஐச்சானுரிமா இருக்கிறேன் அனுபவமாக இருக்கு ஆனாலும் பரிச்சினத்தை புத்தி இருக்கு சரி அளவுதான் இருக்கிறேங்கிற பாவனை இருக்கு இதை பிரம்மம் அகண்டம் என்று சா சூரிய அதோடு ஐக்கியப்படுத்தும் போது பரிச்சினத்தை பிராந்தி போய் அபரிச்சா ஞானம் உண்டாகுது இந்த அபியாசம் பண்ணலாதான் அகண்டாக ஆர்வத்துக்கு உண்டாகும் சொல்லுவாங்க அந்த அபியாசம் பண்ணலாம்னு சொல்லப்படும் இது தத்வைக்கு விசாரத்த பிறகு உதபுரவாதம் அதாவது அது நான் நான் அது அகம் பிரம்ம பிரம்மம் அகம் அப்படி சொல்லும்போது ஒரு வாக்மா தெரிந்தால் பார்த்தா பாவனையும் அப்படி இருக்கணும் அகண்ட வரணும் இப்படி செஞ்சால் அகண்ட பாவனை வருங்கன்னு சொல்லப்பொழுது அப்படி சொல்லும்போது அந்த அகண்டாகார் விருது உற்பத்தி தியாகம் அது இடமாச்சேன்னா ஆவணத்தை பங்கம் பண்ணணும் என்ன பங்கம் பண்ணணும் அப்படிங்கிற கருத்து மாரிக்க சொல்லலாம் இந்த உதவுலம் பண்ணி ஆகணும் இல்லை வரவே வராது பரிசந்த பிராதி போகாது பரோட்ச பிராதி போகாது அது ரசாந்த பிரம்மன் நான்னு சொன்னால் இந்த மயக்கம் இருக்கு தான் செய்யும் அது போகிறதுக்கு இந்த அபியாசம் பண்ணத்தான் வேணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதனால தான் அகம்பிரம்மி பிரம்மகமாஷ்மி என்றும் திருப்பி திரும்பி சொல்கிறது உண்டு அகம்பிரம்மம் பிரம்மகம் என்று மாறி மாறி சொல்லணும் அது நான் அது என்று உண்டு அப்படி அபியாசம் பண்ணணும் அபியாசம் பண்ணாதான் மனசானது விரியம் மனசு குறிதான போயிடும் அவை வாச்சி தமிழக்கி யார் தமன அவற்றுள் முறைமை தருகிறார் பொருளுடன் முதலாகிய நின்றாகி பிரிதல நிற்புழி தற்பதத்திற்குருவ பெயர் வாட்சியார்த்த முக்கியார்த்தம் அபிதார்த்தம் நெறிகோள் விசுவாதிகளும் துரியனும் ஒன்றாகி நுற்புழி தோம் பதத்திற்கு வருவம் மூவகையும் விதார்த்த போட்டுக்கணும் போட்டு நூற்றி பதினஞ்சு தத்துவம் பத வாட்சியார்த்தம் தத்துவம் பத வாட்சியார்த்தம் தத் அது பரோட்சமாக இருக்கிற அது துவம் பரோட்சமாக இருக்கிறது ரெண்டு பதங்களுக்கு வாட்சியார்த்தம் வாட்சியார்த்தம்னா வாசத்தின் அர்த்தம் வாட்சியார்த்தம் வாசகம் என்பது ஒன்று அதோடய பொருள் வாட்சியார்த்தம் புத்தகம் என்பது வாசகம் புத்தகம் இல்ல உருவத்தை காட்டுறது வாட்சா அர்த்தம் அது பேனா என்பது வாசகம் பேனாங்கிற ஒரு பொருளை காட்டினோம்னா இதே வாட்சியார்த்தம் வாட்சியத்திற்கு வாசகத்திற்கு அர்த்தம் வாச்சியார்த்தம் புத் இதே மைக்குன்னு வாசகம் வாசகம்னா சொல்லு அப்புறம் அது காட்டின இல்லையா பொருள் இதான் மைக்குன்னு காட்டணும் அப்படி காட்டினா அந்த சொல்லுக்கு அர்த்தம் அப்படி இருக்கிறதுனால வாச்சியார்த்தம்னு சொன்னாக்க வாசகத்தின் அர்த்தம் வாச்சியார்த்தம் பெரு எந்த சொல்லுக்கு சொல்லுவோமே சொல்லக்கூடிய பொருள் எதுவோ அது சொற்பொருள் இது சொல்லு சொற்பொருள் என்பது அர்த்தம் அதான் வாட்சியார்த்தம் பெரு வாசகத்துக்கு அர்த்தம் வாட்சியார்த்தம் சொல்லுக்கு அர்த்தம் சொற்பொருள் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அப்போ என்ன அர்த்தம் சொப்பதுக்கு என்ன அர்த்தம் என்பது இந்த பாட்டில் சொல்றாரு அப்படி சொன்ன பிறகு தான் இதில் பாவித்து ஆரோக்கியம் பண்ணான் அப்புறமேலாம் தள்ளத்தக்கது குளத்தகுதுன்னு சாத்துக்குடி படம் ஒன்று குழந்தைக்கு வாங்கி கொடுத்தாச்சு குழந்தைய கடிச்சு பார்த்து கீழே போட்டாச்சு ஏன் நல்லா இல்லைன்னு அப்புறம் உரித்து தள்ளி தள்ளிவிட்டு அந்த முத்தையெல்லாம் எடுத்து கொடுத்தா இன்னும் கொண்டாங்க கொண்டா நல்லா நல்லாயிருக்கும் அப்படி அப்போ தள்ளுதல் சாத்துக்கடி படம்னா கடையில் வந்து இந்த மாதிரி குறிச்சு நான் கொடுக்குறேன் கொடுக்கறதில்லை கொடுக்கறானே ஒண்ணு அது எந்த கடையாலும் கொடுக்க மாட்டான் பழன்னா அதுதான் வெலை போடுறோம் தோலுக்கெல்லாம் காசு கொடுக்குறோமே நல்லதாக இருக்கேன் தோலுக்கெல்லாம் காசு கொடுக்குறேன் நல்லா சேர்த்து காசு கொடுக்குறோம் அதனால சேர்த்து தான் அப்படி அது மோடா பிள்ளைச்சுன்னா பழம் பாதுகாப்பு இருக்குமா ஆ பழப்பழம் வாங்குறேன் தோல் உரிச்சு அடிஞ்சிடறான் பழம் சாப்பிடுறான் அது உரிச்சா கொடுக்குறோம் கலக்கறேன் ஏ நான் உரிச்சான் ஜாலு பண்ணி உரிச்சு விடையா சொல்கிறோமா ஆனால் தோலுக்கு காசு கொடுக்குறோம் ஐயா தோல் கீழே போடுறது ஒரு ரூபாய் சொல்ற ஆறு ரூபாய் கழிக்கலாம் முக்காறு ரூபாய் கொடுக்கும் தள்ளத்தக்கது கொள்ளத்தக்கது உள்ள பொருள் சிலது இருக்கு கொய்யா பழம் இருக்கு தள்ளத்தக்கது கிடையாது நல்லா முழுக்கலாம் வெண்டிக்காய் குடம்புட போடுறாங்க முழுக்கலாம் முருங்காய பட்டம் முழுக்கிறோமா இல்ல சிலதில் பிரிஞ்சு இல்லை அப்படி இருக்கு அது எல்லா தள்ளதுல எல்லாருக்கும் குளதில்லை இடத்துல நோக்கி வச்சுக்கணும் இதே மாதிரி இங்க தற்பதம் தோம்பதங்கள் பின்னால் தெரியுது வள்ளிக்காய் கொய்யா பழம் முரணம் முடிஞ்சோம் அப்புறம் மாம்பழமும்னா தள்ளுபடி பண்ண வேண்டியது என்ன பண்ணுது எது முரணா இருக்கோ தள்ளுவள்ள கொள்ள வேண்டியதுதான் முற்றிலு தள்ளத வாங்க மாட்டேன் காசு கொடுத்து ஒரு பகுதி போவது ஒரு பகுதி இருக்குது அப்படி தான் நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படி போல் இந்த வாசகங்களில் உள்ள அர்த்தத்தை பார்க்கும்போது ஒரு பகுதி தேவைப்படுது ஒரு பகுதி தள்ளத்தக்கதாக இருக்குது என்பது பின்னாலே இதுவரை சொன்னதுதான் சுவயம் தேவசன்லாம் அதுதான் சுவயம் தேவதன் என்ன அந்த இந்த தேவதன் தள்ளுபடி பண்ணியாச்சு அப்புறம் ரெண்டு பக்கம் தள்ளுபடி பண்ணால் அந்த புருஷனை வச்சிக்கலாமில்ல பண்ணி தெரிய மாட்டோம் அப்படிங்கிறது தான் அதுபோல் இங்கே தத்துவம் பத வாக்கு மகா வாக்கியத்துள் கூறப்படுகின்ற தத்துவம் என்னும் பதங்களுக்கு இரண்டு வித அர்த்தங்கள் உண்டு அவை வாச்சியார்த்தம் லட்சிய அர்த்தம் என ஆம் அவற்றுள் அப்பொருள்கள் வாட்சியார்த்தம் லட்சியார்த்தம் என்பதாம் அவ்விரண்டு விராட்புருடன் முதல் ஆகி நின்ற கிரமாய் நிற்கின்ற சமஷ்டி தூல சூக்கும காரண சரீரத்தோடு கூடிய ஒரு இரண்டே கற்பன் அந்தரியாமி நின்ற மூ உருவோ ஈசனும் அப்பிரமும் ஒன்று ஆகி பிரிதல் அற நிற்குள்ளி மூன்று வடிவாய் திருட்டி திட்டி சம்மாரமாகிய அவஸ்தைகளோடு கூடிய ஈஸ்வரனும் அந்த பிரமமும் தப்தாத பிள்ளம் போல ஏகாகாரமாக பிரிவின்றி நின்ற விளத்து அது இரும்பு நெருப்பு ரெண்டு சம்பந்தப்பட்ட நிலையில் பிரிக்க முடியாமல் இருக்கும் ஆனாலும் விசாரதிஷ்டிக்கு ரெண்டு சேர்ந்திருக்குன்னு சொல்லலாம் எப்படி சொல்லலாம் சொல்லுங்க பார்ப்போம் இரும்பின் இலக்கணம் அங்கே நெருப்பு ரெண்டு சேர்ந்து இருக்குது அது எப்படி கண்டுபிடிக்கிறது நெருப்பு நீளமாக இருக்குங்கிறான் இரும்பு சுண்ணீளமாக இருக்குல்ல தேவப்பாக இருக்குது நெருப்பு நீளமாக இருக்கு எங்கேயாவது இருக்காது நெருப்பு இருக்குது ஆனால் நீளமாக இருக்குங்கிறான் நேர் மேலே தான் போகும் அல்லது அந்த நெருப்பானது சுடராக இருக்கும் வழியாக வேறு இருக்காது எப்போ நெரு மேலோக்கி தான் போகும் சுடராக இருக்கும் இது நீளமாக இருக்காது படுத்துக்கிட்டு இருக்காது எப்போவுமே நீ படுக்க வச்சா கூட மேலும் மேலேதான் போகும் அதே மாட்டான் சரி அந்த இரும்பு சுடுதுங்கிறோம் எப்படின்னா அந்த இரும்பு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிடலாம் சுண்டு பாருங்க சுடும் இரும்பு எங்கேயாவது சுடுமா சுடாது நெருப்புட சம்பந்தம் அங்கே தொடர்ந்து இருக்கு சூடு தன்மை இருக்கு அதனுடைய உஷ்ணத்தன்மை தோற்றமாகிய லோகிதம் சிவப்பு நிறம் போச்சு சாப்புல மாறனாலும் கூட உஷ்ண தன்மையில மாறாமல் சொன்னார் நீரிலே உஷ்ண உஷ்ணம் தோற்றுறதுன்னு சொல்லல நீரில் உஷ்ணம் தோற்றுறது தீபத்தில் உஷ்ணமும் உஷ்ணம் இல்லை சுடர் வெளிச்சம்தான் தோற்றுறது அங்க அப்படி போக நீரில் உஷ்ணம் சம்பந்தம் உண்டு உஷ்ணம் இருக்கிறதுனால அது தண்ணியில் போட்டு எடுத்த உடனே அந்த இரும்பு கற்பதா இருக்கு இரும்பா இருக்கு சுட்டிக்குது அப்ப இரும்பு சுடுதுன்னு சொல்றான் இரும்பு சுடாது இரும்போட இரும்பு நெருப்போட சம்பந்தம் இருக்கிறதுனால நெருங்கு சுடுதுன்னு சொல்லணும் அப்ப முரணாகுது இல்லவா அப்படி போல இங்கே ரெண்டு கலந்து பிரிக்கணும் அப்படிங்கிறது சொல்றேன் தற்பதத்திற்கு ஏதொருவா பெயர் தத் பதார்த்தத்திற்கு பெயர்கள் வாக்கியார்த்தம் முக்கியார்த்தம் அபிதார்த்தம் முக்கிய அர்த்தம் அபிதார்த்தம் சக்கியார்த்தம் என்று கூறப்படும் நெறிகொள் விசுவாதிகளும் துரியனும் ஒன்று ஆகிய நெருக்கொழி முறைமையாக கொண்டுள்ள வியஸ்டி தோல சூக்கும காரண சரீரமும் நனவு கனவு உறக்கம் என்னும் அவஸ்தைகளும் விசுவன் தேஜசரன் பிராக்ஜன் என்னும் மூவுருவும் பிரத்யகாத்மாவும் தப்தாய வெள்ளம் போல ஏகாகாரமாய் பிரிவற்று நின்ற விடத்து தொம்பதத்திற்கு அம்மூவகையும் வரும் தொம்பதத்திற்கு முற்கூறிய விதம் வாட்சிய அர்த்தம் முதலியம் மூவகை பெயர்களும் வருவனவாம் ஆகவே தற்பதத்திற்கும் தொம்பதத்திற்கும் அர்த்தம் சொல்லும்போது தலது குழந்தைகள் ரெண்டு கலந்திருக்குன்னு அர்த்தம் அப்படி பா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் சோதித தற்பதார்த்தன நிற்கும் தொம்பதத்திற்குற்ற விசுவாதிகளின் வேறாம் பொற்பின்வாம் துரியன் இலக்கியார்த்தம் பொருந்துரு சோதி தேத்தம் பதார்த்தமணலாகும் விற்பரவும் இலக்கனை விட்டதுவும் விடாததுவும் விட்டு விடாததுவும் எனக்கு விராட்பொருளாதி அகன்ற தத் பதத்திற்கு விராட்புருஷாதி அபிமானத்திரியமும் விராட்டாதி சைவத் திரியமும் சிருட்டி திதி முதலிய அவஸ்தாத்திரயமும் நீங்கிய ஏகமாயுள்ள மாயா உபாதி நீங்கிய பிரவமே லட்சியார்த்த அது ஓரமைந்த வாக்கியத்தில் உள்ள விரோத பாகம் தற்பதார்த்தம் என நிற்கும் சோதி சோதித்தறிந்த சுத்த தற்பதார்த்தம் எனவும் விளங்கி நிலை பெற்றிருப்பதாம் தொம்பதத்திற்கு உற்ற தொம்பதத்திற்கு கிரமமாக பொருந்திய விசுவாதிகளின் வேர்வாம் விஎஸ்டி தூளாதி சரீரத்து சரீர திரயத்திற்கும் தனுவாதி அவஸ்தாத்திரயத்திற்கும் விசுவன் முதலி அபிமான திரையத்திற்கும் வேறாயுள்ள உற்பின் நிருபாதியம் ஆம் துரியன் இலக்கிய அர்த்தம் எல்லா அவஸ்தைகளிலும் இளங்கும் தொழிலமைந்த அவித்தை அகன்ற பிரத்திகாத்மா இலக்கிய பொருளாம் பொருந்துரு சோதித்த தொம்பதார்த்தம் எனல் ஆகும் வாச்சியார்த்தத்துள்ள விரோத பாகம் நீக்கி அவிரோதமாக பொருந்தியுள்ள சோதித்தறிந்த சுத்த தொம்பதார்த்தம் என்று இலட்சணையின் பேதம் வெளிபரவும் இலக்கணை இலக்கநூலினும் தற்கநூலினும் விளக்கம் பொருந்திய இலக்கணமானது விட்டதுவும் விடாததுவும் விட்டு விடாதவும் என மூகையம் விட்டலக்கண என்றும் விடாத இலக்கண என்றும் விட்டு விடாத என்றும் மூவிதமாக சொல்லப்படும் இப்படி தமிழில் ஆகு பெயர்னு அதாவது அந்த பொருளுக்கு ஆகி வர்றதுனால் ஆகு அது ஆகப்பயில் பல விதமாக பிரிப்பார்கள் தமிழில் எத்தனையாக பிரிவுண்டு இதை மூணாக பிரிச்சுக்கிறாங்க அவ்வளோதான் இதுலேயும் மூணாக பிரதான பிரிச்சுக்கிட்டாக்கா முடிக்க போச்சுன்னு நினச்சிக்கிறாங்க தமிழ் நபடிகள் நிறையா இருக்குது காரணமாக பெயர் காரியவாகு பெயர் இடவாகு பெயர் அவர் மேலே தானுவாகுபேர் தானியாகுபையார் நிறையா வரும் தமிழில் இதெல்லாம் ஒரு மூணாயிரம் மூணில் பிரிச்சுக்கிறாங்க அப்படி ஒரு சாஸ்திரம் மொழியினுடைய தன்மை கங்கையின் இடைச்சேரி மறுவலூரும் சொல்லும் கவன் குந்தமொழு தேவதத்தன் என்னும் இங்கிவைகள் உதாரணமாம் அவற்றை நோக்கு கங்கை என் மொழி நீர் வடிவாம் தன் முக்கிய அர்த்தத்தை தங்குமிடை சேரி தனக்கிளம் ஆகாமையினால் தனந்துகரை காட்டும் தன் முக்கிய அர்த்தத்தை துங்கமுரு குந்தமொழி விடாமற் குந்தத்தை சுமப்பவனை காட்டுமென உணர்ந்துடுக்க துணிந்தே விடாமற் அப்புறம் தத்துக்கு இருக்கு இல்லை அப்படி தான் இருக்கும் பதிச்சார் அப்படி தான் பாடலாம் வச்சனம் பண்ண போயப்படாது படிக்கிற சிரமம் கங்கையனில் இடைச்சேரி மறுவல் உரும் சொல்லும் கங்கா இடைச்சேரியானது பொருந்திருக்கின்றது என்று கூறும் வாக்கியமும் குந்தம் கவன் சோயம் தேவதத்தன் எனும் சொல் ஈட்டி செல்லுகின்றதென்னும் அந்த காலர்ஜன் சொல்லுகிற வாக்கியத்தோடு அவனே இத்தேவதத்தன் எனும் வாக்கியமும் இவைகள் இங்கு அவற்றினுக்கு உதாரணம் ஆகிய மூன்று வாக்கியங்களும் இவ்விடத்து அம்மூன்று இலக்கணங்களுக்கும் முறையே திருட்டாந்தங்களாம் விட்டலட்சி விட்டலட்சணை விட கங்கை எனும் மொழி கங்கையின் கங்கையில் இடைச்சேரி இருக்கின்றது என்பதில் கங்கை என்னும் பதம் தன் வாச்சியார்த்தமாய பிரவாகமாம் பிரவாகம் அங்கே எங்கே போட்டிருக்கோம் பரவாயில் வச்சுக்கணும் ால் கையன் பொருந்த இடைச்சேரிக்கு இருப்பிடம் ஆகாதால் நீர் வடிவு ஆம் தன் முக்கிய அர்த்தத்தை தனந்து கரை காட்டும் வடிவமாயுள்ள வடிவமாயுள்ள தனது வாச்சார்த்தத்தை விட்டு சக்கிய சம்பந்தம் லட்சனை கிரோ சம்பந்த கரையை காட்டும் விடாத லட்சணை சொல்றார் துங்கம் உரு குந்த மொழி தன் முக்கிய அர்த்தத்தை விடாமல் தோல் பொருந்திய ஈட்டி என்னும் பதம் தனது வாட்சியார்த்திய ஈட்டியை விடாமல் ஆதார அதே சம்பந்தத்தால் குந்தத்தை சுமப்பவனை காட்டும் கொந்தம் என்னும் ஈட்டியை சுமக்கின்றவனை காட்டுவதாம் என துணிந்து உணர்ந்துவிடுவேன் நிச்சயமாக இவற்றை முறையே விட்டலட்சணைக்கும் விடாலட்சனைக்கும் உதாரணமாக நீ உணர்வாயாக ஆக விட்டலட்சனை விடாலட்சனை சொன்னார் விட்டுவிடாலட்சனை அடுத்த பாடம் சொல்ல போனார் முன்ன மொழி தரும் சோயம் தேவதத்தன் என்னும் மொழியின் முதலவன் என்னும் மொழி இறந்த காலம் தன்னில் வரும் தேசவையோ விசிட்டனாம் தேவ சத்தனை காட்டிடுவான் என் மொழி நிகழ்காலத்தில் உன்னவருமவையுடைய தேவதத்தன் தன்னை உணர்த்திடும் எவிர்த்த தருமப் பொருள்கள் இரண்டும் மனுதல் செய்றாமல்ொருள்கள்ரு விருத்தர்மங்கள் அனைத்தினேடாமணியில நூத்தி பதினெட்டாவது பாட்டு விட்டு விடாதலட்சன் சொன்னார் முன் பாடல்ல விட்டலட்சணை விடாத அர்த்தம் பண்ணார் இப்போது விட்டுல அச்சி கலக்கணம் போறார் போர்கள் முன்னும் ஒ